நமஸ்காரம் குருவாரம் ஏற்பாடு பண்ணி சங்கங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு சட்டங்கள் அதுக்கு ஒரு பழக்கம் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து அது எங்க பார்த்தாலும் நிறைய பணத்தையும் அதுக்காக சேர்த்து அந்த பணத்தினால இவ்வளவு செலவழிச்சு எப்படியாவது சில பேரை நம்ம மதத்துல சேர்த்துடணும் அப்படிங்கிற நிறைய பணம் செலவிச்சுமெண்ட் மாசம் இத்தனை ஆகணும்னு பிடிச்சதான பணம் செலவழிச்சாலும் பணிக்கு வீணா போயிருவான பணம் ஆர்கனை அடுத்த விளச்சாள ஒரு கட்டுப்பாடு கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாக முடியாகவும் அந்த பயத்துக்காரன் ஒரு கட்டுப்பாடும் அது அந்த மதத்துக்கு ஆசாரமா இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல உயிர் இருக்கு அதான் சொல்றது மயில்ராங்கிறது அவனை இது பண்றதுன்னா அவனுடைய உயிர் நிலை அங்கே இருக்கு அந்த மதுல்ல அந்த சாலப்புறையில் ஒரு கட்சி ஒன்று இருக்கு அதை பிடிச்சிட்டோம்னா இவங்க உயிர் போயிடுங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உயிர்நிலை ஒரு இடத்துல இருக்கு நாம் அந்த மாதிரி மதத்தில் போய் சேர்க்கறதுக்கு பிரயத்தனம் அதுக்கு பணம் அதுக்கு வேண்டிய ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம மதத்தினுடைய சுரூபமே அந்த மாதிரி இல்லை அது நாம் போய் அவஜயம் தான் அதில் பட்டு அடிக்கிறது இதனால மதத்தை ரசிக்கணும்னா அதுவும் நாம் வந்து சரி தான் இப்ப நமக்கு நம்ம ரசிக்கிறதுனால என்னட்டா நம்ம மதத்தை ரசிக்கிறது ஆரானும் ஆயிரம் கோடி பேர் இவ்ளோ பிரயத்னம் பண்ணிட்டே இருந்தாலும்னா எல்லாரும் பிரயத்தனம் பண்ணுவானா ஒத்தம் பூர்ணனா ஆயிடுவோம் ஒரு தலைமுறை இல்லை அவன் ஒத்தன் இருந்தா ஆனா ஒத்தனுடைய அனுகிரகத்தினால பண்ண வேண்டாமா உபன்யாசம் பண்ண இப்ப நம்ம பண்றது உபன்யாசம் தானே உபன்யாசம் பண்ண வேண்டாமா ஜனங்களுக்கு மதத்தை தெரிவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றோம் பண்றதெல்லாம் தப்பு தான் இப்ப லோகத்துல வேதாந்தத்துல உலகம் எல்லாம் புய்தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எல்லாம் புய் தானு உலகம் எல்லாம் புய் தானு ஒரு வார்த்தை சொல்லுவானே அது ஒரு புய்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோன்றது இருந்தாலும் ஒரு மாயையா தான் இல்ல ஒன்னும் அர்த்தமே இல்லை இந்த வார்த்தை எடுக்கல நான் உபன்யாசம் பண்றதுக்கு ஒன்னும் அர்த்தம் கிடையாது ஏன்னா இப்ப நான் மத பிரச்சாரம் பண்றதுன்னா ஒரு உபன்யாசம் பண்ணி ஜனங்களை நமக்கு இழுத்து இந்த மாதிரி வெளியில வாரி சொல்லணும் நான் நிறைஞ்சிருந்தேன்னா தான் நான் சொல்றதுக்கு யோகிதா என்னென்ன குறை இருந்தானா நான் சொல்ற வார்த்தையும் காக்கவும் போறதில்லை ஏமாத்திர அவளவன் அவன் வரதும் ஏமாத்திரம் தான் நாம் சொல்றதும் ஏமாத்திரம் தான் அவன் ஒண்ணும் பெரிய பெரிய ஞான நிஷ்டனாயோ ஈஸ்வரனு அனுகிரகம் பெற்றவனாயோ வரப்போறதில்லை இந்த பணத்தினாலையும் அர்க்கசேஷனாலையும் அவன் மதத்துக்கு பிடிச்சி எழுத்துணும் வந்தா அந்த பகவத் அனுகிரம் அவனுக்கு பூர்ணமா ஆயிடுதுன்னு சொல்றது இல்லை அவன் நம்ம இந்த மதத்தை காட்டுல இன்னும் கட்டவா போனாலும் போகலான் அந்த மதத்துல போய் அவன் ஆக நிஜமான மதத்துக்கு அவன் எழுத்துணும்ன்றதுன்னு அர்த்தம் இல்ல இந்த பணத்தினாலையோ பயத்தினாலேயோ ஒருத்தனை மாத்தினவானா அவனை கொண்டு போவது நிஜமான மதம் இல்லை அப்ப பிரச்சாரம் பண்ணிதானே இதெல்லாம் பண்ணி ஆகணும் ஒருத்தருடைய மதத்தை இன்னொரு மதத்துக்கு அவன் மாத்தனான் பிரசாரம் பண்றதுன்னா சொல்லித்தானே இவன் சொல்றவன் எப்பேற்பட்டவனா என்ன இவன் நிறைஞ்சவனா குறைஞ்சவனா இவனு குறையிருக்கா இவன் குறைஞ்சவனா இருந்தானா உண்மையா அவன் மனசு அதில் ஈடுபடாது சொல்றதுக்கு இவனுக்கு லாய்க்கு இல்லை அப்ப இவன் நிறைஞ்சு போயிட்டான்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவன் இருக்கிறதுனால பக்தி உண்டாயிடும் ஆகினால அவனவன் அவனுடைய நிறைவை உண்டு கொண்டு கேடுங்கிறது நம்முடைய மதம் அதை நாம் தான் பாக்கி என்ன சில மதங்கள் போல சில மதங்கள் உண்டா இருக்கிறதுலாம் காரணம் பை காஞ்சி பெரியவா போரா